மூர் சுந்திரம் சூத்திரம் முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பாஷியம் யதீந்திரேஷி நமாலம் மாதராசை புருந்திர் புருருந்தாருளம் தன்லம் தரத்தின்ஞீவ சாட்சி மாத்திரமாய் ந நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி அன்னதன் சிசுவை பாடல் எட்டு அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவிச் சந்நிதி இருத்தி உன்னது பிரவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையுமென்றான் ஆறாவது பாடல்ல சொல்லப்பட்டிருந்தது குருவுக்கு சேவை செய்கிற விதம் வந்து ஆப்தம் அங்கம் தானம் சத்பாவம்னு நான்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது வந்து வேதாந்த சூடாமணியில் விசாரசாகர கிரந்தத்திலெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த வேதாந்த சூடாமணியில் ஆப்தம் அங்கம் தானம் சத்பாவம் என்கிறனாலும் இன்னும் குரு லக்ஷணம் சிஷ்யலக்ஷணம் நிறைய சொல்லியிருக்கு நான் இந்த உரையாசிரியர் இப்படி எழுதினதுனால அதை நம்ம பார்க்குறோம் ஆப்தம் அங்கம் தானம் சத்பாவம் என்று குருவுக்கு செய்யக்கூடிய சேவையை நான்கு விதமாக பிரித்திருக்கிறது ஆப்தம்னு சொன்னால் அவர் கேட்காமையே அவருடைய குறிப்பறிந்து அவருக்கு சேவை செய்கிறது ஆப்தம் அவருக்கு அனுகூலமான காரியங்களெல்லாம் செய்யறது இதுக்கு பேர் அதுக்கு ஒரு பாடலே இருக்குது ஆப்தம் ஆப்தம்னா அவர் கேட்காமையே குறிப்பறிந்து செய்வது குறிப்புத் தொண்டன்பாங்க அணுக்கத் தொண்டன்னு சொல்கிறது உண்டு கூடவே இருந்து அவருக்கு என்ன வானம் என்ன விரும்புவார் எல்லாம் தெரிஞ்சு செய்கிறது இந்த இதுலேயும் இந்த பாடலை கூட நான் நோட் பண்ணி சொல்லிவிடுறேன் ஒன்பதாவது பாடல் வேதாந்த சூடாமணி ஆத்தமுடன் அங்கமே தான சர்பாவம் ஆமவற்றுள் குருபரனுக்கு அனுகூல அனுகூல விற்பி ஆத்தம் உயர் குருபரன் குற்றேவலே அங்கம் அருட்குரவர்க்கு உரிய மனை நிலமுதலாம் அவற்றை காத்தலது தானமாம் சர்க்குருவே மையா கண்ட சிவமென நம்புமது வே சத்பாவம் ஏத்து கருமம் பக்தி மிகு ஞான காண்டம் எனும் இவற்றான் மூவதிகாரிகள் வேறு உளராள் இன்னொரு பாட்டு இருக்கு இப்போ ஒன்பதாவது பாடல் இது வேதாந்த சூடாமணி ஆப்தங்கிறது கேட்காமையே அனுகூலமாக உபகாரம் பண்ணுறதெல்லாம் ஆப்தம்னு பேர் அப்புறம் வந்து அங்கம்ங்கிறது அவர் சொன்னால் செய்கிறது அவர் சொன்னதை செய்கிறதுக்கு பேர் அது வந்து அங்கம் குற்றேவல் அவர் கூடவே இருந்து சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது ஆப்தம் அவர் ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் செய்கிறதுங்கிறது அங்கம் தானம்ங்கிறது வந்து இவருடைய அர்த்தப்படி தானம்ங்கிறது வந்து குருநாதருக்குடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்து போல் நினச்சி காப்பாற்றுறது அதுக்கு பேர் தானம்னு பேர் குரு ஞானாச்சாரியருக்குரிய வீடு நிலம் மடம் முதலியவற்றை தன்னுடையது போல் பாதுகாத்தல் எல்லாம் அப்போவே எல்லாம் பிளான் பண்ணி சொல்லி வச்சுருக்காங்க எல்லாம் வந்து ஏன்னா வீடு நிலம் மடம்னு விட்டார் வீடு நிலம் மடம் முதலியவற்றை தன்னுடையது போல் பாதுகாத்தல் ஏன் ரூம் என்னோடது மற்றதெல்லாம் ஆசிரமத்தில் ஒரு இடமும் நம்மளது அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை என்னால் அப்போ வந்து இது வந்து ஆப்தம் அங்கம் தானம் அப்புறம் சத்பாவம் சத்பாவங்கிறது குரு கடவுள் வேற இல்லைங்கிற எண்ணம் கடவுள் குரு குரு கடவுள் அப்படிங்கிற எண்ணத்துக்கு சத்பாவம் ஞானாச்சாரியரையே பிரத்யமாக கண்ட பரமசிவன் என்று விஸ்வசிப்பது சத்பாவ பணிவிடையாம் என உணர்க அதனால் ஞான ஆச்சாரியருக்கு அனுகூலமாக நடப்பது ஆப்த பணிவிடையாம் ஞானாச்சாரியருடைய ஏவல் பணிவிடுகளை செய்வது அங்க பணிவிடையாம் ஞானாச்சாரியருக்குரிய வீடு நிலம் மடம் முதலியவற்றை தன்னுடையது போல் பாதுகாத்தல் ஸ்தான பணிவிடையாம் தானம் போடுற ஸ்தானம் ஞானாச்சாரியரையே பிரத்யக்ஷமாக கண்ட பரமசிவன் என்று விஸ்வசிப்பதே சத்பாவ இது ஒரு விஷயம் இது சொல்ல வேண்டியிருந்தது சொல்கிறேன் அப்புறம் வந்து விசாரசாகரம் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் நான் அது அப்புறம் பார்த்துன்னு சொன்னேன் அதுக்காக தான் சொல்கிறேன் விசாரசாகரத்தில் மூன்றாவது தரங்கத்தில் குரு சேவாக்கிரமகான்னு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து குருவை கடவுளாகவே க வழிபட்டு பூஜை பண்ணணும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் ஈஸ்வரனை பூஜை பண்ணினால் அதிர்ஷ்ட பலன்தான் கிடைக்கும் ஆனால் குருவை பூஜை பண்ணினால் அதிர்ஷ்டமும் திருஷ்டமும் ரெண்டு பலனும் கிடைக்கும் ஆகையினால ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதை காட்டிலும் உயர்ந்தது குருவுக்கு பூஜை பண்ணுறது என்று விசாரசாகரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா கடவுளுக்கு பூஜை பண்ணால் அதிருஷ்டபலம்னு அந்த அந்தகரண சுத்தி ஏற்படும் குருவுக்கு சேவை பண்ணுறதுனால திருஷ்டமான உபதேசங்கள்லாம் கிடைக்கிறது அது திருஷ்டபலம் ஈஸ்வரனுக்கு சமமான குணம் அவருக்கும் இருக்கிறதுனால அதனால் அவர் அந்த பூஜையினால அதிருஷ்டபலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குரு சேவையை ரொம்ப முக்கியமாக சொல்லுகிறது விசாரசாகரம் குரு கீதை முழுவதும் இதை பற்றி தான் சொல்லுகிறது ஒன்று அப்புறம் அடுத்தது என்னென்ன குருவினிடத்தில் ஷரீரத்தை அர்ப்பணம் பண்ணணுமா ஷரீர அர்ப்பணம் மன மன மனோர்பணம் வாகர்ப்பணம் தனார்ப்பணம் என்று நான்கு அர்ப்பணங்கள் சொல்லப்படுகின்றன ஸ்ரீ சத்குரு அபிமதுசூஷா பகுத்தரம் கிருவா மனகப்பது ஆஜா ஆக்யா அனத்திலங்கனேன வர்த்தனமேவ ஷரீரார்ப்பணம் இத்தியுச்சதே அவர் விரும்பிய சேவையைச் செய்து நன்றாகவே நிறைய செய்வு கொஞ்சம் கூட அவருடைய கட்டளையை மீறாமல் இருப்பதுதான் ஷரீரார்ப்பணம் சிறிதும் கூட அவருடைய கட்டளையை மீறாமல் இருப்பதுதான் ஷரீரார்ப்பணம் என்று சொல்லப்படும் அவர் விரும்பிய சேவையை செய்து பலமுறை செய்து சிறிதளமும் அவருடைய கட்டளையை மீறாமல் இருப்பதே சரீராப்பணம் எனப்படும் மன அப்பணம் ப்ரமவிஷ்ணுமே சூ மனச நிித்திய தமிழ் பரமா பிரேமாதிசயம் எதா திரு கட்டாட்சா ஸ்வன் பத்தேத்து தம் அனுவர்த்தேத்த ோஷதிங் நிய சர சங்கா சூரியமோ முயசு ஸ்வம் ஹாரன் சதா தமையம் மனோர்ப்பணம் தன்னுடைய உணர்ச்சியை குருமயமா ஆக்கியுட் அது பெருதான் மனோர்ப்பணம்னு அவரை பிரம்ம விஷ்ணு சிவஸ்வரூபமாகவே நினைக்கணும் அதுக்கு வேறாக இல்லை என்று நினைக்கணும் அவரிடத்தில் மேலான அன்பை காட்டணும் அது மாத்திரமல்ல அவருடைய கருணை க கிருபா கட்டாட்சம் தன்மீது விழும்படி அவரிடம் அன்பாக இருக்க வேண்டும் கனவிலும் கூட அவரிடம் குறை காண்கின்ற புத்தியை விட வேண்டும் சொப்னேபி தஸ்மின் தோஷதிருஷ்டி ந குறையாத் சயேவ ஹரிகி அவரே விஷ்ணு அவரே சிவன் அவரே பிரம்மா அவரே கங்கா அவரே சூரியன் என்று அவரை அறிய வேண்டும் நிரதிசய மோட்சார்த்த மோட்சத்தை விரும்பக்கூடிய முமுட்சு அவருடைய உருவத்தை அவருடைய ஸ்வரூபத்தை ஹுதயத்தில் தாரையன் தரித்து கொண்டு எப்பொழுதும் அவரையே தியானம் செய்ய வேண்டும் இவை அனைத்தும் மன அர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது மனோர்ப்பணம் அப்புறம் வாகர்ப்பணம் யா இதெல்லாம் வந்து விசாரசாகரத்தில் போட்டிருக்கு அவர் சொன்னதுனால பார்க்குறோம் அதை யா யாநாஸ்மாகக்கம் சுச்சரிதானி தானித்வயோபாஸ்யானி தைத்ரோபனிஷத்து சொல்லியிருக்கு நாங்கள் எதெல்லாம் நல்லதை செஞ்சோமோ அதைத்தான் நீ கடைபிடிக்கணும் இத்தியாதி ஸ்ருத்யுக்த பிரகாரேன என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஸ்ரீ சத்குரு பிராரப்த கர்மாதீன ஷரீராதி குணகண கீர்த்தன மந்தரா தன்னிஷ்ட தோஷானாம் அனுச்சாரணமேவாகணம் இச்சு இத்தியுச்சது வாக் அர்ப்பணங்கிறது அவரை பற்றி பிறரிடத்தில் குறை சொல்லாமல் இருக்கிறதுக்கு பெயர் வாகர்ப்பணமா குருநாதரை பற்றி பிறரிடம் குறை சொல்லாமல் இருப்பதற்கு பெயர் வாக் அதுக்கு பிரமாணம் இந்த தைத்திரி உபிஷத்தை காட்டுறார் அவர் நாங்கள் செய்த நல்லவற்றையே நீ செய்ய வேண்டும் ஒரு ஒரு மந்திரமே இருக்கு அஸ்லீலம் ந கீர்த்த ஏதுன்னு வேத மந்திரமே சொல்றது பெரியோவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லாதே நல்ல மந்திரம் ஏ புராணே வேதம் வித்வுசமோ வதந்தியாதித்யமேவே பரிவதந்தி சர்வே அக்னிந்த்வித்தீய்திருத்தீய்ச்சுசிதி யாவை தேவ்தேதவிசந்தி தஸ்மாகணேபியோ வேதவிப்போ திவேதிவே நமஸ்குரு யாத் நாள்தோறும் வணங்கு திவேதிவே நமஸ்குரு யாத் நாஷ்லீலம் கீர்த்தயேத் அவருடைய குறைய வெளியில் சொல்லாதே அஸ்லீலம் ந கீர்த்தயேத் தேதா ஏவ தேவதா பிரீணாதி அதான் அவனுக்கு நல்லதுங்கிறதுக்காக இதனால வந்து குரு சௌரியத்துக்காகனு அர்த்தம் அவனுக்கு நல்லது அவனுடைய மனசுக்கு அனாவசியமான விஷயங்கள் போக வேண்டியது இல்லைங்கிறதுக்காக சொல்லப்படுறது அதில் அஸ்லீலம் நக்கீர்த்த ஏதுங்கிற போது இது வந்து ஒரு விஷயம் புரியுது அஸ்லீலம் இருக்குது இருக்கலாம் அது இருக்கிறத பற்றி பெரிய விஷயம் இல்லை நீ ஒன்று நல்லதை சொல்லு நல்லது இல்லாதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறத பொறுத்தானே இருக்குது ஒரு கதை படித்தேன் அதில் போட்டிருந்தது ஏன்னா ஒரு பாட்டி வந்து வெயில் அடித்தாலும் அழுவாளம் மழை பெஞ்சாலும் அழுவாளம் ஏன்னா அவர் ரெண்டு ம மருமகனா ஒரு மருமகன் கொடை வியாபாரியாக இன்னொரு மருமகம் வந்து செருப்பு வியாபாரியம் ஒரு மருமகன் கொடை வியாபாரி இன்னொரு மருமகன் செருப்பு வியாபாரி அவன் வந்து கொடை வியாபாரம் மழை பெஞ்சதை வெயில் அடித்ததுன்னா கொடை வியாபாரம் போயிடுமேன்னு சொல்லி அழுவாளாம் மழை பெஞ்சதுன்னா செருப்பு வியாபாரம் போயிடுமேன்னு அழுவாளாம் அவன் இன்னொருத்த வந்து சொல்லி கொடுத்தானா இதை குட வியாபாரம் நிறைய நடக்கும்னு நினச்சி சிரியே சந்தோஷப்படேன் வெயில் அடித்ததுன்னா செருப்பு வியாபாரம் நன்றாக நடக்கும்னு சொல்லி சந்தோஷப்படேன் இதை மாற்றிக்குவையேன்னா ஆமான் சரி மாற்றின்னு விட்டாலும் அது மாதிரி ஒரே விஷயந்தான் நம்ம நினைக்கிறத பொறுத்திருக்கு அதனால் வாக்கு அர்ப்பணம்ங்கிறது என்ன வாக்கு அர்ப்பணம் பண்ணுறதுன்னா வாக்கு எடுத்து தூக்கியாக கொடுக்க முடியும் குரு குருவை பற்றினா குருவை பற்றிய குறைகளை சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் அஸ்லீலம் ந கீர்த்தையே ஸ்ரீ சத்குரு பிராரப்த கர்ம அதீன அவருடைய பிராரப்த கர்மத்துக்கு கர்மத்தினால உண்டான ஷரீராதி கத இருக்கக்கூடிய குணகண கீர்த்தன கீர்த்தனம் அந்தரா குணகணத்தை தவிர அவருடைய குணங்களெல்லாம் நல்ல குணங்களையெல்லாம் சொல்லணுமே தவிர தன்னிஷ்டோஷானாம் அனுச்சாரணமேவாக்பணம் இத்துச்சியத்தை அவரிடத்துல இருக்கக்கூடிய தோஷத்தை சொல்லாமல் இருக்கிறது தான் வாக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லுகிறது அப்புறம் தனார்ப்பணம் தமிழ்லாம் வந்து இதெல்லாம் முறை முறை இருந்தது அதாவது குருக்கிட்ட வந்தாச்சுன்னா உடல் பொருள் ஆவி மூன்றும் உமக்கே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும் அப்போ உபதேசம் பண்ணுவாங்க அதனால் அப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்தது இருக்குது இப்பவும் இருந்துட்டு தான் இருக்குது தனார்பணம் அதனால்தான் பெரும்பாலும் ஒன்றும் சொல்கிறது வெறும் விவூதியை கொடுத்து பழத்தை கொடுத்து போயிட்டு காரணம் என்னென்னா அதெல்லாம் பரிபூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணாத வரைக்கும் உபதேசம் பண்ணால் உபதேசம் வீணாக போய்டும் அதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு அதனுடைய வேல்யூ தெரியணும் இல்லையா அதனுடைய மதிப்பு தெரியணும் இல்லையா இது சாதாரணமான அறிவு இல்லை இதுக்கு வந்து நாம் நம்முடைய நம்முடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் வழங்கணும் இது ஒன்றும் சிதோருமா பணம் கொடுத்தா கிடைக்கக்கூடியதில்லை ஃபீஸ் கட்டினா வரக்கூடிய பாடம் இல்லை இது தெய்வீக சக்தியோடு கிடைக்கணுமே தனார்ப்பணம் தனார்ப்பணம்னா என்ன பத்னி புத்திர பூமி பசு தாசி தாச திரவிய கிருக தான்யானாம் தனமிதி லோக சித்தி உலகத்தில் தா தனம்னா என்னென்னா மனைவி தனமா பத்னி புத்திரன் புத்திரனும் தனமா அப்புறம் வந்து பூமி பூமியும் தனமா பசு பசுன்னா பசு மாடுகள் ஆடு மாடுகள் கோ இதெல்லாம் அப்புறம் தாசி தாசகா வேலைக்காரி வேலைக்காரன் இவர்களெல்லாம் தனம் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பத்னி புத்திர பூமி பசு தாசி தாச திரவிய திரவியம்னா மற்ற திர பொருள்கள் கிருகம் வீடு தானியானாம் தனம் இது லோக சித்தி இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பேர் ஏதாசிய இவைகளெல்லாம் விட்டுவிட்டு உபசதனம் அது எல்லாம் விட்டுட்டு குருவையே பரிபூர்ணமாக சரணாதி அடையிறதுக்கு பேரு தான் தனர்ப்பணம்னு பேர் சன்னியசித்தீசு நம்ச்சி அப்படி அப்பேட்சே அபேக்ஷேத சிஷ்யேபியா ஒரு வார்த்தையை அவரும் சந்யாசியாக இருக்கிறதுனால சிஷியங்கிட்ட இருந்து பணம் எதையும் அவர் எதிர்பார்க்கறது இல்லை குருநாதர் பணம் எதையும் குரு சிஷியனிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை சன்னியாசித்வேன சர்வசங்க பரித்தியாகசிய அதில் பணத்தை கொண்டு போய் அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறதுங்கிறதுல ஒன்றும் தாத்பரியம் இல்லை கிருத்தார்த்தா அவர் அடைய வேண்டியது அடைஞ்சுட்டார் பணத்தை கொடுத்தோன்னாக வேண்டியதில்லை ஸ்ரீ சத்குரு ந தனாதிக்கம் கிஞ்சிதபி அபேஷேத சிஷ்யேபியா சிஷ்யரிடமிருந்து குருவானவர் பணத்தை விரும்புவதில்லை இவன் வந்து பணத்தை விட்டுட்டு குருவிட்ட வரணும் அதுதான் தனார்ப்பணம் செல்வத்தை விட்டு ஞானத்துக்காக குருவினிடம் வருவது இந்த ஒரு மெட்டீரியல் தனத்தை விட்டுட்டு ஆன்மீக ஆத்மீக தனத்தைப் பெறுவதற்காக வர வேண்டும் அதுதான் தனார்ப்பணம்னு பேர் அத்த ஏவ சர்வ பரிக்கிரகத் தியாகபூர்வகம் சுவார்ப்பணமேவ குரவே தனார்ப்பணம் இத்தியுச்சதே தன்னுடைய அர்ப்பணமே தனார்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது எதி சாத் குரு கிருகாசிரமி குரு வந்து கிரகஸ்தாசிரமா இருந்தா ததா சர்வம் தனம் தஸ்மையே சமர்ப்பயே அப்பொழுது எல்லா தனத்தையும் அவரிடமே சமர்ப்பிக்க வேண்டும் இமே விதேகா அயம் அகம் அஸ்மி யா யாக்கியம் வர் சொன்னதை கோட் பண்ணுறார் யாக்கியவல் கேர் சொல்கிறார் முதல்ல ஜனக்கர் யாக்கியவல் கர்ட்ட சொல்கிறார் இதை பண்ணிங்கன்னா ஆயிரம் பசுமாடு தருவேங்கிறார் இதை சொன்னீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தா ஆயிரம் பசுமாடு தருவேங்கிறார் அவர் எல்லாம் வரிசையாக தத்துவத்தைலாம் உபதேசம் பண்ணதுக்கு பிறகு அவர் சொல்லுவார் இந்த நாடே உங்களுதான் அப்படின்னு இமே விதேகா இந்த விதேகமே இந்த விதேக தேசமே உங்களை சேர்ந்ததுன்னு ஒரு வாக்கியம் இருக்குது இமே விதேகா அயம் அகம் அஸ்மி நான் பிரம்மமாயிட்டேன் இந்த விதேகமே தேசமே உங்களை சேர்ந்தது இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்ததுனாலேன்னு சொல்லி அப்படி சொல்லுவாருங்க அயம் அப்பரோ தனார்ப்பணப்பிரகாரஹா இது இன்னொரு விதமான தனார்ப்பணப் பிரகாரம் சன்னியாசி குருவாக இருந்தால் தான் சந்யாசம் பண்ணிட்டு குருவிட்டு போய் சேர்றது தான் தனார்ப்பணம் கிரகஸ்தாசிரம குருவாக இருந்தால் தன்னுடைய செல்வத்தை கிரகஸ்தாசிரம குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுறது தான் தன தனார்ப்பணம்னு சொல்லப்படுகிறது நச்ச பிரம்மவித்து சேத் குரு ச கதம் கிரகஸ்தாசிரமி சாதித்தி சங்கியம் பிரம்ம வந்து எப்படி கிரகஸ்தாசிரமமாக இருப்பா கிரகஸ்தாசிரமியாக இருப்பார்னு சந்தேகப்படக்கூடாது வசிஷ்ட விஸ்வாமித்திர வியாச யாஜ்யவல்க்கிய உத்தாலக ராமகிருஷ்ணா தய அப்படி ஸ்ரீ சத்வா கிரகஸ்தமாக ஏ அவர்த்தி ஸ்ருதிஸ்மிருதி சத்திய அப்படி அவங்க குருமார்கள் உண்டு திருஷ்ரமே வர்த்தமான அப்படி பிரம்மனிஷ்டுவோ அவர்களும் குருவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிற நமக்கு விஷயம் என்ன விசாரசாகரத்தில் என்ன சொல்லியிருக்கு வேதாந்த சூடாமணியில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம் அதை பார்த்தாச்சு அவ்வளோதான் விஷயம் விரிவாய் அறிய வேண்டில் விசாரசாகர கிரந்தத்தில் மூன்றாம் தரங்கத்தில் கண்டாவது கேட்டாவது அறிக இப்போ அன்னதன் சிசுவை ஐயன் ஆமைமீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயமொன்று உண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் இப்போ குருநாதர் வந்து ஸ்பர்ஷ தீட்சை சங்கல்பதீக்ஷை ஸ்பர்ஷதீட்சை அப்புறம் வந்து இதெல்லாம் பண்ண உடனே சக்ஷு இதெல்லாம் பண்ணி உனக்கு நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு வாயை திறந்து வாக்தீக்ஷை ஒன்று சொல்வேன்னு சொன்னது வந்து வாக்தீக்ஷைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் சொன்னதை கேட்பா கேட்பாயானால் தொடர்ந்து வருகின்ற இந்த சம்சாரமானது நீங்கும் என்று சொன்னார் அவருடைய இயற்கை குணம் சோதிச்சாருங்கிறார் சொன்னது கேட்பா இவன் வந்து ஏதாவது பிரசித்தமாக வந்திருக்கானா இவர் சொல்கிறார் நம்ம கைவல்ய நவநீத வச்சன ஆசிரியர் சொல்கிறார் இயற்கை குணம் சோதித்தது என்ன அர்த்தம் இவன் திரவியாதி விஷயப் பிரயோஜன நிமித்தம் வந்தானா ஏதா நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தா இந்த சுவாமிகிட்ட சேர்ந்தனால் நமக்கெல்லாம் பேர் வரும் ஏன்னா இவர் ரொம்ப பாப்புலராக இருக்கார் அதனால் வந்தோம் அப்படின்னு வந்தான்னா அப்படி அது சோதிக்கிறான் திரவ்யாதி விஷயப் பிரயோஜன நிமித்தம் வந்தானா இல்லாட்டி எதாவது கிடைக்கும் ஆசிரமத்தில் இருந்தால் நமக்கு நிறைய பழங்கள்லாம் கிடைக்கும் சாப்பாடெலாம் நல்லா கிடைக்கும் அதுக்காக வந்தானா இவன் திரவியாதி விஷய பிரயோஜன நிமித்தம் வந்தானா இல்லாட்டி இவர்கிட்ட போனால் நமக்கு பேர் வரும் அப்படின்னு பிரசித்தியின் நிமித்தம் வந்தானா இல்லை பத்து பேர் நமஸ்காரம் பண்ணுவாங்க மரியாதை கொடுப்பாங்கிறதுக்காக வந்தானா பூஜார்த்த வந்தன மரியாதையின் நிமித்தம் வந்தானா அல்லது தத்துவத்தை ரகசியத்தை அறிஞ்ச பின்னர் நிந்திக்கிறதுக்காக வந்தானா அப்படி நிந்திக்கிறதுக்காக வந்தானா ஏன்னா சில பேர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரையே வேத வாதத்தை கூப்பிட்டான்னா வந்தானா ந நிந்தி திரவியாதி விஷயப் பிரயோஜன நிமித்தம் பிரசித்தியின் நிமித்தம் பூஜார்த்த வந்தன மரியாதையின் நிமித்தம் தத்துவம் தெரிந்து கொள்ள வந்தவனோ அல்லது தத்துவத்தின் இரகசியத்தை அறிந்த பின்னர் நிந்திக்கும் பொருட்டு கரந்த வேடங்கொண்டு வந்தவனோ அல்லது உள்ளவாறு பிறவிக்கு அஞ்சி வந்தவனோ என்று ஆராய்ந்து அறிதலாம் உண்மையிலேயே ஜென்மாவுக்கு துக்கத்துக்காக பயந்து வந்திருக்கானா அப்படின்னு ஆராய்ஞ்சி அறியறதாம் இது இயற்கை குணம் சோதித்து முன்னே பின்னே யாவையுமாம் பிரம்மம் நீ என்னல் வேண்டும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீ பிரம்மன்னு சொல்லி கொடுக்கணுமா அப்படி இல்லாட்டி என்னாகுமான்னா யாவையுமாம் பிரம்மம் நீ என்னல் வேண்டும் வியப்புற ஆசையில் உழல்வார்க்கு இவ்வாறு ஓதின் ரொம்ப ஆசை பிடிச்சிருக்கிறவனுக்கு போய் நீ பிரம்மம்னு சொன்னியான்னா மீளாத தீ நரகில் வீழ்த்ததாகும் அவனை வந்து தீ நரகத்தில் வீழ்த்தினதாகும் தீயக்குரு போகத்தாசை தீர்ந்து புத்தி தெளிந்த உனைப்போல்வார்க்கே திகழத் தோன்றும் அதனால் போகத்தாசை தீர்ந்து புத்தி தெளிந்த உனைப்போல்வார்க்கே திகழத் தோன்றும் மயக்கமர உணர்த்த வல்ல குருவை கிட்டா வருந்தி உந்தன் பிறப்பருக்கு மகனுமாங்கே என்று ஞான வாசிஷ்டம் உணரப்படும் ஞான வாசிஷ்டத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்குது அக்னஸ்ய அப்பிரபுத்திய சர்வம் பிரம்மேதியோ வதேத் மகாநிரயஜாலேஷு பதத்ய பதத்தியதா ஒரு ஸ்லோகம் இருக்குது பூர்த்தியாக ஞாபகம் இல்லை அக்னஸ்ய அக்னஸ்யன்னு சொன்னால் அறியாமையில் இருக்கிறவன் அப்பிரபுத்திய அவனுக்கு ஒன்றும் சம்சாரத்தை பற்றி ஒன்றும் புரியல இன்னும் தலைவலி காய்ச்சலே பற்றி புரியல அவனுக்கு அதில் உலகத்தை பற்றி அவனுக்கு துக்கத்தை பற்றி ஒன்றும் சரியாக தெரியல அக்னஸ் அப்ரபுத்திய சர்வம் பிரம்மேத்தியோ வதேத் எல்லாம் பிரம்மம் என்று எவன் உபதேசிக்கிறானோ சா மகா நிறைய ஜாலேஷு பதத்தி பாத்தயத்தியதா பாத்தயத்தின் இருக்கு அவன் அவனை வந்து பெரிய நரகத்தில் கொண்டு போய் அவனை போடுறதாகும் அதனால் பார்த்து சொல்லுன்னு சொல்லியிருக்கு அதனால் இவர் என்ன பண்ணார் இயற்கை குணம் சோதித்து சொன்னது கேட்பாயாகங்கிறதுக்கு இந்த விளக்கம் சொன்னது கேட்பாயாகனா இவன் நிஜமாகவே கேட்கறதுக்காக தான் வந்திருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் ஆனால் இவன் வந்து இவன் வந்து சரியான விஷயந்தான் இந்த இதுக்காகலாம் வரலை உண்மையிலேயே மோக்மடையணுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்கான் மறுபடியும் சம்சார விஷயத்துக்கு இச்சையை வைத்து வந்து வேதாந்தம் படிக்க முடியுமோ படித்தா நிற்குமோ நிற்காது தொடர்பவம் தொலையுமென்று சொன்னதைக் கேட்டபோதே தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து அடருமன் அடருமன்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடன் பாதம் மீண்டும் வணங்கினின் ரீது சொல்வான் சீடன் ஆச்சாரியர் செய்த ஆதரவினாலும் உபாயம் உபதேசிப்பேன் என்றுமையானும் தனது காரியம் சித்தி ஆவதில் சந்தேகம் இன்று என்று கருதி ஆனந்தமடைந்து விண்ணப்பம் செய்ய தொடங்கள் சிஷ்யன் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறான் புரிஞ்சு போச்சு அவர் ரொம்ப ஆதரவாக சொன்னார் ரொம்ப ஆதரவாக சங்கல்பதீக்ஷை சக்ஷுதீஷை ஸ்பர்ஷ தீக்ஷை எல்லாம் பண்ணி வாக்கு தீட்சையும் கொடுத்தார் நான் உபதேசிப்பேன் முதல்ல ஆதரவு காட்டினார் சீடன் ஆச்சார் ஆச்சாரியர் செய்த ஆதரவினாலும் அப்புறம் உபாயம் உபதேசிப்பேன் என்றமையானும் எல்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்துட்டு டீச் பண்ண மாட்டேன்ட்டார் நான் எல்லாம் உனக்கு சௌரியம் எல்லாம் பண்ணி கொடுத்து விட்றேன் உபதேசம் பண்ணலன்னா கிளாஸ் எடுக்காமல் போயிட்டாருன்னு வச்சுங்க என்னத்துக்கு வந்தோம் இந்த உபதேசிப்பேன் உபதேசிப்பேன் என்றமையானம் தனது காரியம் சித்தியாவதில் சந்தேகம் இன்று நம்முடைய வந்த காரியம் சித்தியாகும் அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு கருதி ஆனந்தமாக விண்ணப்பம் செய்தான் சந்தோஷப்பட்டு ஆஹா நமக்கு நிவர்த்தி பண்ணிவிடுவேன் நிறைய டாக்டர்கிட்ட போய் குணமாகாதுன்னு சொன்னது வந்து ஒரு டாக்டர் வந்து ரொம்ப சுலபம் நான் சு சீக்கிரமாக உங்களை குணம் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறாருன்னு வச்சுங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு எல்லா சௌரியம் பண்ணித்தரேன் உங்களை நிச்சயமாக மருந்துன்னு தரேன் முதல்ல சௌரியம் பண்ணி கொடுக்குறேன் நல்லா பாத்ரூம் வசதியோட நான் உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுக்குறேன் நல்லா வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு மருந்தே கொடுக்காமல் போயிட்டாருன்னா எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் உங்களுக்கு நல்லா மருந்தும் கொடுக்குறேன் பத்தியமெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு பன்னெண்டே நாள் உங்களுக்கு குணம் தெரியும் அப்படின்னா அப்போ சொல்கிற இவனுக்கு வந்து கேட்டாலே சந்தோஷம் தானே அதே மாதிரி தான் இங்கேயும் ஆனந்தமடைந்து விண்ணப்பம் செய்ய தொடங்குகிறான் தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே தொடர்பவம் அதில் சொன்னார் அவர் தொடர்பவம் தொலையும் என்றான் அதனுடைய அந்தாதி அது முடிஞ்சதே ஆதியாக வச்சுன்னு விட்டார் தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே அதை கேட்ட உடனே தடமடு மூழ்கினான் போல் ஏற்கனவே வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி வந்துருக்கான் வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி தவனம் மூன்றடைந்து வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமறு ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே அப்படி முன்னாடி சொல்லியிருக்காரு அதே மாதிரி இங்கே நான் வெயில் தாங்க முடியலன்னா என்ன பண்ணுவோம் வெயில் தாங்க முடியலன்னா நல்ல ஜில் ஜிலுன்னு இருக்கக்கூடிய லேக்கில் போய் முங்குவோம் இல்லை தடமடு மூழ்கினான் போல் தடமடு மடு மூழ்கினான் போல்னு சொன்ன வெயிலால் தபிக்கப்பட்டு வாடி விசாலமான தடம்னு சொன்னால் விசாலமான மடுன்னால் மடுவிலே குளத்திலே மூழ்கினான் போல் தடமடு மூழ்கினான் போல் நல்லா விசாலமாக இருக்குது அதில் மூழ்கின இருக்கு ரொம்ப வெயிலில் ரொம்ப பாலைவனத்தில் காஞ்சின்னு இருக்கிற ஒருத்தனுக்கு அதெல்லாம் அனுபவித்தா தான் தெரியும் நல்லா வெயில்ல காஞ்சிட்ருக்குறவனுக்கு எங்கடா கிடைக்கும்னு இருக்கும் ஒரு மரம் கிடைக்காதான் இருக்கும் வந்து ஒரு பெரிய லேக்கே கிடைச்சி குளிக்கிறதுக்கு சௌகரியமாக அது ஜிலு ஜிலுன்னு ஹிதமாக வேறு இருந்துன்னா கேட்கணுமா என்ன குளிர்ச்சியாகவும் இல்லாமல் ஹிதமாகவும் இருந்தால் கேட்கணுமா அது மாதிரி தடமடு மூழ்கினான் போல மூழ்கினவனை போல உடனே அவனுக்கு மனதுக்கு ஒரே சந்தோஷம் எங்கேயோ பாரமெல்லாம் இறங்கி போன மூழ்கினான் போல தடமடு மூழ்கின தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாறி சரீரம் குளிர்ந்து வச்சான் இப்போ வந்து அப்படியே உஷ்ணத்தோடு வந்தான் உடம்பெல்லாம் சுடுறது துக்கம் தாங்க முடியல உடம்பெல்லாம் கொதிக்கிறது ஆனால் சரீரமும் குளிர்ந்து வெப்பம் தனிந்து உள்ளாரிங்கிறார் முதல்ல முதல்ல உள்ளாறி அப்புறம் சரீரமும் குளிர்ந்து முதல்ல மனசு குளிர்ந்தது அப்புறம் உடம்பும் குளிர்ந்தது சூடெல்லாம் போச்சு டென்ஷன் போச்சு பிரச்சனையெல்லாம் தீந்து போகுங்கிற நம்பிக்கை வந்திருக்கு அதனால் உள்ளாரி சரீரமும் குளிர்ந்து மனவெப்பம் தனிந்து தேகமும் சீதளமாய் எல்லாம் வியாக்கியானம் தேகமும் சீத்தளமாக போச்சு சீத்தளம்னா என்ன சி சைத்தியம் அர்த்தம் சீத்தளமாய் அடரும் அன்பு அடரும் அன்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி அடரும் அன்பு உள்ளே நெருங்கிய அன்பானது உள்ளுக்குள்ள அன்பானது இப்படி பொங்குகிறது அதில் அன்பு அடரும் அன்புன்னா அடர்ந்த அன்பு நல்ல அன்பு அன்பு பெருகி இருக்குன்னு அன்பை பெருக்கி எனது ஆர் உயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே இப்படி தாய்மான் பாடியிருக்கார் அதனால் அன்பை அன்பு வந்து பெருக்கப்பட்டது காரணம் என்னென்னா அவனுக்கு அது அந்த அன்பு பெருகிறது அவனுக்குத்தானே தெரியும் ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி அப்படி சொல்லியிருக்கு நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அன்பை விருத்தி பண்ணி அதில் அன்பு அடரும் அன்பு அடர்ந்த அன்பு அந்த அடருங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அடரும் அன்பு ஒழுகும் ஒழுகுமா போல் அது அப்படியே ஒழுகிறதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புண்கண் நீர் பூசல் தரும் அந்த அன்பு வந்து வெளிப்படுறதான் அது கண்களில் நீராக வருகிறதுங்கிறார் அடரும் அன்பு உள்ள தாங்க முடியாமல் அந்த அன்பு உணர்ச்சி கண்களில் நீராக வெளிப்படுகிறது ஒழுகுமா போல் அன்பே ஒழுகிற மாதிரி ஆனந்த பாஷ்பம் காட்டி நான் பாஷ்பம்னு முதல்ல தப்பாக சொல்லிட்டேன் பாஷ்பம் சொல்லணும் பாஷ்பவாரி மூணாவது பாதா அதனால பாஷ்பம்னா பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாறுதிம் நமதராட்சசாந்தகம் அப்புறம் சொல்றோம் மனோஜவம் மாறுத துல்லிய வேகம் இல்லை இல்லை ஒரு பாட்டு இருக்கு பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாறுதிம் ஆஞ்சனேய மதிப்பாட்ட மதி பாட்டலான காஞ்சனாதிரி கமனீய பாரிஜாத்தருமூல வாசி பார்பனந்தன எகுநீர்த்தனம்தஞ்சலிம் திருத்தம்தலிம் பாஷ்பவாரிபரிப்பூர்ணோச்சன மாருதி நமதராட்சசாந்தம் எங்கெங்கெல்லாம் இராமாயணகதே நடக்கிறதோ எத்துநீர்த்தனா என்னென்ன கிருத்தம்தக்கஞலிம் அதாவது தலையை குனிஞ்சு இப்படியே கையக்கூப்பின்னு இருப்பாரான் ஆஞ்சநேயர் கிருத்த மஸ்தக்க அஞ்சலிம் கை கூப்பின்ட்டு இருப்பாராம் பாஷ்பவாரி கண்கள் முழுவதும் என்னென்னா கண்ணீர் பாஷ்பவாரின்னா கண்ணீர் அஸ்ருபிந்து சொல்கிறோம் அஸ்ரு அஸ்ருணி அஸ்ருணி கண்ணீருங்கிறோம் இது பாஷ்ப வாரி உங்களுக்கு தான் தெரியும் வாரி வாரிணி வாரிணி பாஷ்ப கண்ணீர் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் அப்படியே கண் முழுவதும் கண்ணை நினைஞ்சிருக்குன்னு அர்த்தம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாறுதிம் நமத ராட்சசாந்தகம் அதனால் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர்பாதம் மீண்டும் வணங்கி மடல் மலர்பாதம்னா என்ன மடல் மலர் இதழ்களை உடைய தாமரைப்பூம் போலும் மடல்களை உடைய மலர்ப்பாதம் மடன்னு இருக்குது தமிழில் தமிழில் அங்கே புஸ்த உங்கள் புஸ்தகத்தில் இருக்கா பிரிச்ச போட்டிருக்காங்க என்னோடய புஸ்தத்தில் எல்லாம் சந்தி பிரிக்கல மடன் மலர்பாதம் மீண்டும் வணங்கி இல்லை தாமரை மலர்ப்பாதத்தை மீண்டும் வணங்கி மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணான் தொடர்பவம் என்று தொலையும் தொடர்பவம் தொலையும் என்றான் ஒரே நமஸ்காரம் ஜடார்னு என்ன நமஸ்காரம் பண்ணி தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதை இல்லாம் நம்ம நிம்மதியாக இருக்கிறதுனால தெரியாது இதெல்லாம் துக்கத்தில் அந்த சம்சார துக்கத்தில் அவங்க உழல்ற போதான்னு தெரியும் நமக்கு பின்னால் ஒரு கவலை இல்லை ஆனந்தமாக வேதாந்தம் அடிச்சுட்டுருக்கும் ஒன்றும் சிரமம் தெரியாது அது வந்து அந்த சம்சார துக்கத்தில் தப்பிச்சுட்டு தான் தெரியாது என்ன உண்மையும் தெரியாமல் இருக்கிற எல்லா எல்லா ஜபமும் பண்ணி பார்த்தாச்சு என்னெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் அந்த சம்சாரம் மாத்திரம் போகமாட்டேங்கிறது கூடி அதனால் வந்து போகிறத்துக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சி குருவிட்ட போய் இருபத்தஞ்சி ஜபத்தை வாங்கிட்டு எல்லா ஜபத்தையும் பண்ண வேண்டியிருக்கு ஒன்றும் பாக்கி இல்லை ஆனால் எத்தனை ஜபம் பண்ணாலும் துக்கம் மாத்திரம் போக மாட்டேங்கிறது நான் என்ன பண்ணுறது ஒருத்தர் தான் சொல்கிறார் அன்போடு சொல்கிறார் கவலைப்படாத நான் இருக்கேங்கிறார் நான் இருக்கேன்னா என்ன அர்த்தம் உபதேசம் ஒன்று அர்த்தம் நான் எப்படி நிம்மதியாக இருக்கேனோ அதே சாந்தியை உனக்கும் அனுகிரகம் பண்ணுவேன் மடன் மலர்பாதம் மீண்டும் வணங்கி மறுபடியும் ஒரு நமஸ்காரம் பண்ணி ஈது சொல்வான் இதை சொல்வான் சிறமே உடனே இவர் வர்ணம் பண்ணுற திருவடியை மீண்டும் வணங்கி நின்று நின்று வணங்கி நின்றான் பழையபடியும் உட்கார்ல வணங்கி நின்று மீண்டும் பணிந்தெழுந்து இரு கரங்களையும் சிறமேற் கூப்பி இவருடைய வியாக்கியானது இரு கரங்களையும் சிறமேற் கூப்பி நின்று இது சொல்வான் இதனை விண்ணப்பம் செய்வான் என்றவாறு என்றவாருங்கிறதுக்கு எப்படி போடுவாங்க தெரியுமா ஏ போட்டு ஒரு கோடு போட்டு ஒரு ரூ போட்டுடுவாங்க இரு எருன்னு போட்டிருக்கோம் ஏன் படித்தானா புரியாது என்றவாறு இதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல் இது என்றவாறு இப்படி போட்டுவிடுவாங்க இப்போ இருக்கிற ஆளை பார்த்து என்னங்க ஏ போட்டு ஒரு கோடு போட்டு ரூ போட்டிருக்குன்னா அது வந்து இன்டர்நெட்டில் இருக்கிற மாதிரி அட்டு எம்டி ஃபோர் வர மாதிரி வர மாதிரி இப்படின்னு சொல்ல வேண்டிதான் ஏன்னா இவனோட பாஷை அவங்களுக்கு புரியாத மாதிரி இப்படிதான் இருக்கு இந்த இன்டர்நெட்டுக்கு இந்த இது அட்ரஸ் எல்லாம் வந்து புரியணுமே விண்ணப்பம் செய்வான் சரி என்ன சொல்கிறான் சொன்னது கேட்கா தொன் மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயமொன்றுண்டீரே இன்னதென்றதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்றான் சொன்னது கேட்க தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீழலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயமொன்றுண்டென்றீரே இன்னதென்றதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்றான் தமிழிலே புரியறது இதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை ஆனாலும் விளக்கம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றோம் சுவாமி சுவாம தலைவா நாதா சுவாமி சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் நான் வந்து இப்போ நீ உங்களுக்கு நீங்கள் வந்து நான் சொன்னது கேட்கலன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் சொன்னதை கேட்டேன்னா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்கிறோம்ல நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் சொன்னதை கேட்கல என்ன நான் வந்து சொன்னதெல்லாம் கேட்டுடுத்துருக்கேன் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு குருக்கும் சிஷியனுக்கு வந்துடுத்துன்னு அதனால தான் மா வித்விஷா வகையை வச்சுருக்கு நம் இருவருக்குள்ள ஒருவர் கசப்புணர்வு வராமல் இருப்பது ஆகுக ஒரு பிரார்த்தனையே இருக்குது மா வித்விஷா வகை சொல்லி பிரார்த்தனையே வந்திருக்கு இப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறது நிறைய வரும்னு தெரிகிறது கூடவே இருந்தால் எல்லா தொந்தரவும் உண்டுன்னு அர்த்தம் அதனால் வந்து தூரத்துலேருந்து அப்புறம் வர்றார் வர்றார் போயிடுறார் அவருக்கு ஒன்றும் தெரியாது நம்மளை பற்றி ஒன்றும் அபிப்பிராயம் கிடையாது வர்றார் பாடம் முடிஞ்சுதா அதுக்கப்புறம் அவ்வளோதான் நமஸ்காரம் பாடம் முடிஞ்சப்பறம் பக்கத்தில் இருந்தால் தான் தெரியும் எல்லாம் சுபாவம் இல்லாமல் தெரியும் அதனால் அவரோட சுவாவம் நமக்கு தெரியும் நம்ம சுவாவம் அவருக்கு தெரியும் இது வம்பே இல்லை காலம்பரை க்ளாஸுக்கு வர வேண்டியது போயிட வேண்டியது சாயங்காலம் வர வேண்டியது போயிட வேண்டியது மற்ற நேரம் இருந்தால் தானே வம்பு கூடவே இருந்தால் நான் உங்கள் கூடவே இருக்கேன் என்னுடைய குணதோஷம் உங்களுக்கு தெரியும் நீங்களும் என் கூடவே இருக்கிறதுனால உங்கள் குணதோஷம் எனக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்ணும் குணத்தை பார்க்குற சுவாவமும் நமக்கு கிடையாது தோஷத்தை பார்க்குறது தான் நம்ம சுபாவம் அதனால் என்ன வரும்னா பிரச்சனை வரும் கச்சக்கச்சான்னு சண்டை ஆகிண்டே இருக்கும் அதுதான் பெருசாகிகிட்டு இருக்கும் அது டெவலப் ஆகிண்டே இருக்கும் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக டெவலப் ஆகும் கடைசியில் ஒரு நாள் பெருசாக வெடிக்கும் நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினச்சேன் வந்த மூணாவது மாதமே பொறுமையாக இருந்தேன் ரெண்டு வருஷமாக அப்படின்னு விடுவோம் என்ன பேசாமல் இருந்தேன் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க பார்க்கலான்ட்டு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து உலகத்தில் சுவாவம் அது உலகத்தில் இருக்கக்கூடிய தன்மை தானே இது இன்னும் பெரிய விஷயம் சொன்னது கேட்கா தொன் மாட்டா நான் சொன்னது கேட்காது ஆளாக இருந்தேன் தொண்டன் தான் நான் ஆனால் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் அப்படியே வச்சுங்களேன் இப்போ தப்பு அதனால் சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் நின்னது கருணையாலே உங்களுடைய அனுகிரகத்தினால நீர் என்னை ஆளலாமே அதாவது இவர் சொல்கிறார் இவன் தன்னுடைய சொப சொ இது பண்ணுறான் நான் நீங்கள் வந்து அப்படி நான் பணிவில்லாதவனாக இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து கட் கட்டுப்படுத்தி என்னை அடக்கி கொண்டு போகலாம் நான் உங்களுக்கு கட்டுப்படுறேங்கிறத காட்டுறான் அடுத்த பாடலில் வரப்போகுது அடங்கிய விற்த்தியான் இவன் இவனுக்கு அகங்காரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல போகிறார் அவர் நினைக்க போகிறார் அவர் அதனால் என்னென்ன என்னை நின்னது கருணையாலே நின்னது கருணையாலே தேவரீரது கிருபையினாலே நீரெனை தேவரீர் அடியேனை ஆளலாமே ஆளுதல் முறைமையாம் அதனால் நீங்கள் வந்து என்ன எப்படி வேணாலும் இது பண்ணலாம் எப்படி அதுக்கு விளக்கம் சொல்லார் உலகின் கண் ராஜராயினோர் உலகின் கண் அரசராயினோர் மாற்றி பிடிச்சிட்டேன் உலகின் அந்த தமிழ் அப்படி உலகின் கண் அரசராயினோர் அப்படின்னு இருக்குது அது பிரிக்கணும் உலகின் கண் அரசராயினோர் தமது ஆணை வழி செல்லாதோரை சதுர்வித உபாயங்களான் வசமாக்கி தமது ஆணை வழியே செலுத்தி ஆழ்வது போல நீர் சுவாமி ஆகலானும் அடியேன் உமது ஆளாகலானும் எவ்வாற்றானும் என்னை ஆழ்வது உமக்கு கடமையே ஆகலான் யான் முகமன் சொல்ல வேண்டுவது என்னை இதான் தமிழ் என்பான் சொன்னது கேட்கா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரை ஆளலாமே என்றான் அ அது ஒ ஒக்கு மாத்தம் விளக்கம் சொல்கிறார் உலகத்தில் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் ராஜா வந்து தன்னுடைய சட்டப்படி நடக்காத ஜனங்களை அதாவது தர்மசாஸ்திரப்படி சொல்லப்பட்ட ராஜா வந்து அந்த ராஜா வந்து ஏன்னா அது புரிஞ்சுக்கணுமோ இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்டே நினச்சிட்டு இருந்தான்னா நம்ம டீச்சிங்கே பதியாது அதனால் வந்து உலகின் கண் அரசராயினோர் தமது ஆணை வழி செல்லாத மக்களை என்ன பண்ணுவார்னா சதுர்வித உபாயங்களால் சாமதான பேத தண்ட உபாயங்களால் தமது ஆணை வழியை செலுத்தி ஆழ்வது போல சரி பண்ணி கொண்டுருமாரி நீங்கள் சுவாமியாக இருக்கிறதுனால அவரும் ரா நாட்டுக்கு சுவாமி நீங்களும் சுவாமியாக இருக்கிறதுனால நான் உங்களுடைய சிஷியனாகவும் இருக்கிறதுனால எப்படியாவது நான் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டியது உங்களுக்கு அடக்க உங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டிய என்னுடைய கடமையாக இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது நீங்கள் சொன்னதை செல்ல செய்ய என்ன பதில் சொல்கிறதுக்கு இருக்குது சொன்னதை செய்ய வேண்டியதுதான் அது நின்னது கருணையாலே நான் கேட்காட்டாலும் நீங்கள் வந்து என்னை கட்டுப்படுத்தலாம் என்ன அடக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான் ஏன்னா அவன் சொல்லாமல் இருந்தான்னு வச்சுங்க நான் உங்கள்கிட்ட சொன்னேண்ணா நீங்கள் பாட்டுக்கு ஓவராக பண்ணுறீங்களே அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டான் நான் என்ன பண்ணுறது சொல்லக்கூடாது இல்லையே அவன் முதல்ல தன்னை பத்தி அவன் சரியா இது பண்ணிக்கணும் நீங்கள் சுவாமி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் என்னை வந்து திருத்துறது உங்களுடைய கடமை நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே உங்களுடைய கருணையினால என்னை நீங்கள் ஆளலாமே என்னை அனுகிரகம் செய்யலாமே ஆளலாம்னா என்ன அர்த்தம் என்னை ஒழுங்குபடுத்துவது உங்களுடைய கையில் இருக்கிறது நீங்கள் வந்து நீங்கள் என்னை சரிப்படுத்தணும் நான் சரி பண்ணுறது எது சரி தப்புன்னு எனக்கு தெரியாது சுவாமி நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்து எது சரி எது தப்புன்னு சொல்லி என்னை திருத்துங்கள்னு சொல்லி அவன் வேண்டிக்கிறான் இல்லாடி திடீர்னு திடீர்னு நான் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு உள்ளவான் அப்புறம் வந்து என்னோடய சரிப்பான்னு விட வேண்டியதான் நமஸ்காரம் பாட்டு சொல்ல வேண்டியதான் உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே அந்த முக்கியமான விஷயத்துக்கு வந்துவிட்டான் சரி நான் உங்களுக்கு அடங்கி நடக்கிறதுலாம் இருக்கட்டும் அது கற்றுக்கிறேன் அது உண்மை சந்தேகம் இல்லை ஆனால் வந்து வந்த விஷயம் தான் உன்னது பிறவி மாற்றும் உன்னுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கக்கூடிய உபாயம் ஒன்று உண்டு என்றீரே ஒரு உபாயம் எனக்கு தெரியும் அந்த கீ அப்படின்னு சொன்னீங்களே இன்னதென்று அது இதுதான் என்று அதை நீர் காட்டி அந்த உபாயத்தை எனக்கு காட்டி கொடுத்து உபாயமாக உன்ன ஜன எனது ஜனத்தை ஒழிக்கும் ஒளிவிக்கும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே உபாயமானது ஒன்று உளது என்று அருளி நீரே இன்னது என்று இப்படிப்பட்டது என்று அதை அவ்வுபாயத்தை நீர் காட்டி தேவரீர் போதித்து காட்டின்னு சொன்னால் அது ஏதோ இங்கே இருக்கு பார்த்துக்கோ இந்த குகையை பார்த்துட்டே இரு சரியாக போயிடும்னா எதையாவது சொல்லப்படாது இல்லையா காட்டினா இந்த இடத்துல போதித்துன்னு விளக்கம் சொல்கிற அதை விளக்கி ஈடேற்றல் வேண்டும் என்றான் ஜனன சங்கடத்தினின்றும் கடைத்தேற்றல் வேண்டுமென்றும் விண்ணப்பம் செய்தான் என்றவாறு அதனால் ஈடேற்றல் வேண்டும் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அந்த ஞானத்தை கொடுத்து எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும் ஞான ஞானத்தை வழங்கி முக்தியை நல்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் ஆனால் உபாயம் தான் சொன்னார் அவர் அந்த உபாயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் அடுத்த பாடல் பரீட்சையினால் சீடனது இயற்கை குணம் சோதித்த பின் உபதேசிக்க தொடங்கள் உபதேசிக்க ஆரம்புகிறார் அடங்கிய விருத்தியான் என்றறிந்த பின் சரிந்தமண்ணின் குடம்பையுட்புழு முன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுப உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அடங்கிய விறத்தியான் என்றறிந்த பின் சரிந்த மண்ணின் குடம்பையுட்புழு முன்னூதும் குழவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் உபதேசம் குருவும் இப்படி பிரார்த்தனை பண்ணி கொண்டவுடனே உபதேசத்தை துவங்குகிறார் எப்படி முதல்ல அவன் அதிகாரியான் தெளிவா தெரிந்து கொண்டார் அடங்கிய விற்பியான் அடங்கிய விறத்தியான்னா இவனுக்கு அகங்காரம் இல்லை சில சமயம் குருமார்கள் நன்றாகவே வேணும்னே சோதிக்கிறது உண்டு சில சமயம் இல்லை பல சமயம் வேணும்னே அகங்காரம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோமோ இல்லையோ நமக்கு அந்த இது வேணும்னே தட்டுறதுக்காகவே வேணும்னே பண்ணுவாங்க அதனுடைய நோக்கம் என்னென்னா நமக்கு வந்து எந்த வகையிலும் நமக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் தப்பு பண்ணினேன்பாங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் தப்பு பண்ணினேன்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தப்பு பண்ணினா தப்புங்கிறத ஒத்துனுடுவோம் தப்பே பண்ணாத போது அது தப்புன்னு சொன்னால் நமக்கு கோபம் வர தான் செய்யும் அதுதான் அதையும் ஒத்துக்கும்படி பண்ண வைக்கிறது தான் வேலை நீ பண்ணலைனாலும் தப்பே பண்ணலைனாலும் பண்ணினேன்னு சொன்னால் என்ன தப்பே பண்ணாத போய் பண்ணேன்னு சொன்னானே பண்ணுறேங்கிறானே சொல்லட்டுமேப்போ அதை அவனை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினச்சின்னு இருக்கேன் உன்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை இல்லை சரி ஒத்துக்குவேன் அப்படின்னா அது எப்படி ஒத்துக்கிறது ஒத்துக்கிட்டா அது உண்மையான ஆகிடுவேன் ஆகட்டுமே என்ன குறைஞ்சி போச்சு என்னால் நீ சீரணிக்க முடியாது எல்லாம் அப்படின்னு அப்போனா அதை ஒத்துக்கிட்டதாக ஆகிடும் அப்போ நம்ம ஈகோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அகங்காரம் ரொம்ப பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் சொல்லலாம் அமைதியாக சொல்லலாம் அது வந்து தாங்க முடியாது என்ன பண்ணாததை போய் பண்ணுறேன்னு சொன்னால் கோபம் எப்படி வரும் பண்ணினதையே சொன்னால் நமக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும் பண்ண பண்ணாததை பண்ணினதையே கூட நம்ம நியாயப்படுத்துறதுக்கு நிறைய வழி வச்சுருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது பண்ணாததை பண்ணினேன்னு சொன்னால் இன்னும் எவ்வளோ அப்போ வந்து அதான் அவர் சொல்கிறார் இல்லையா அது அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா நான் சொன்னது கேட்காமல் இருந்தால் கூட நீங்கள் என்னை சரி பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கே அது ரொம்ப ரொம்ப நல்ல பணிவான வார்த்தை ரொம்ப அடக்கமான வார்த்தை அதனால் அடங்கிய விறத்தியான் இவன் என்று அறிந்தபின் இவன் அகம்பாவ விற்த்தி ஒடுங்கினவன் யாரோ என்னோ சொல்லிட்டு போகிறாங்க பரவாயில்லை நல்லாவே சொல்லட்டு குறைய எல்லாரும் நம்மளை தோஷம் சொல்ல சொல்ல பாவமெல்லாம் குறையும்னா நல்ல புத்தி தானே இது யாராவது நம்மளை கொறை சொல்ல சொல்ல ஏதோ ஜென்மாந்தரத்தில் பண்ணியிருப்போம் இப்போ அது ஞாபகத்தில் இல்லை நமக்கு அவனை பொறுத்த வரைக்கும் அது இருக்கும் போல் இருக்கு பரவாயில்லை சரி பரவாயில்லை நமக்கு புரியலை பரவாயில்லை ஒத்துண்டு போய்ட்றோம் ஆமாங்க நீ மகா கொலை பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆமாம் வார்த்தைக்கு சொல்கிறத நிரூபிக்கவா போகிறான் எல்லாம் கிடையாது நம்ம பெருசாக நினச்சிக்க போகிறோம் பயந்துடுறோம் இல்லை அகங்காரம் போயாச்சு இவனுக்கு அகங்கா அதாவது ஒன்றும் உரைக்காதுன்னு அர்த்தம் இல்லை இது என்ன சொல்லு உரைக்க உரைக்காது அப்படிம்பான் அப்பவும் பேசாமல் இருக்கணும் அப்பவும் வாழத்திடக்கூடாது ஏன்னா அப்பவும் அது அகங்காரத்தை தூண்டுறான் சொரணையே கிடையாது நீ என்ன சொல்லு மரம் அண்டை ஏறவே ஏறாது நீ திட்டு வயது ஒன்று ஒன்றும் கிடையாது அப்படியே இந்த செவ்வொரு ஒன்றும் இந்த ஆளும் ஒன்றும்பான் அப்பவும் ஆனால் அகங்காரத்தை தான் தூண்டுறான் இந்த பட்டினத்தாரோட கதையில் பட்டினத்தார் என்ன பண்ணாரான் வரப்பில் தலை வச்சு படுத்துட்டு இருந்தாரான் இந்த பெண்களெல்லாம் போகிற பெண்கள் அவங்களும் சும்மா இருக்க முடியாது எல்லாம் பேசிகிட்டே இருக்கணும் பார் எல்லாம் ஊர் வீடை விட்டாச்சு பணத்தை விட்டாச்சு எல்லாம் துணியை கூட விட்டாச்சு கோமணம் கட்டியாச்சு ஆனாலும் தலைக்கு மாத்திரம் ஒரு தலைக்கொசர கட்ட வேண்டியிருக்கு அதுக்காக வரப்பில் தலை வச்சு படுத்திருக்கார் பார் அப்படின்னாங்களாம் அவர் வந்து பெருமை எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் பார்க்கல வரப்பில் தலை வச்சு படுத்துருக்கார் தலைக்கு வேண்டியிருக்கு பற்றியா தலைக்கு ஒசரமாக ஒரு இடம் வேண்டியிருக்கு அப்படின்னு இவர் என்ன பண்ணாராம் ஆமாம் ஆமாம் அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லி சும்மா சிறைய பேரும் தலையில் படுத்தாரான் போகும்போது என்ன பண்ணாங்களாம் பார்த்தியா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு பார்த்தியா சாமியார் இவர் எதுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு வரப்பில் தலை முதல்ல வரப்பில் தலை வச்சு படுத்துருந்தது நியாயம்னு நினச்சி இவர் எடுத்து இவர் ஓரமாக படுத்தார் ஒன்று அவங்க என்ன சொன்னாங்க அடுத்த கமெண்ட் என்னென்ன ஊரில் போகிறவங்க வர பேசுகிறதெல்லாம் கேட்குற அளவுக்கு சாமியாருக்கு புத்தி இருக்குது அப்படின்ட்டு தாங்க அப்புறம் அவர் சொன்னாரான் அப்பா விட்டா போகிற இவங்க அவங்க தான் குரு யாரோ என்ன சொல்லிவிட்டு போகிறான் நம்ம தலையை வச்சுருந்தா வச்சுட்டு போகிறோம் எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறோம் மாதிரி இப்படிலாம் ஜனங்கள் வந்து நம்ம அகங்காரத்தை பல கோணங்கள்லையும் தூண்டுவார் அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மின்னு இருக்கணும் ஆனால் இவன் அப்படி இல்லை முதல்லையே இவன் ரொம்ப பக்குவமாக இருக்கான் குருநாதருக்கு கட்டுப்பட்டவன் நான்ங்கிறதுனால மிகவும் பக்குவத்தோடு இருக்கான் என்று அறிந்த பின் இவன் அகங்காரம் இல்லாதவன் இவனுக்கு உபதேசம் பண்ணினா ஞானம் வேலை செய்யும் இல்லாட்டி ஞானம் வெளியில் நிற்கும் பிரயோஜனம் கொடுக்காது இவனுக்கு உபதேசம் பண்ணுறது பயனுள்ளது அதனால் வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாது நம்முடைய சக்தியோ நேரமோ வீணாகாது பயனுள்ளதாக அமையும் என்று அறிந்து செறிந்த மண்ணின் குடம்பையுட்பு முன் ஊதும் குளவியின் கொள்கை போல செறிந்த மண்ணிற்குடம்பையுட்புழு முன் ஊதும் குளவியின் கொள்கை போல இதை பிறகு சொல்கிறேன் தொடங்கிய குருவும் தொடங்கிய குருவும்னா உபதேசிக்க தொடங்கிய குருவும் ஆரம்பித்த குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி ஆன்ம அவன் சாபாச அந்தகரண உபகிதமான பாஷ்யம் விளக்கம் சாபாச அந்தக்கரண உபகிதமான ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி அந்த அந்த கரணத்துக்கு உபகிதமாக இருக்கக்கூடிய உபகிதம்னா சைத்தன்யம் கூட்டஸ்தைத்தன்யம்னு பேர் தனது விசேஷ ஸ்வரூபத்தை தாதாத்மியமாக பொருந்த வேண்டி அதுவே நான் நினைக்கும்படி செய்வதற்காக உடம்பின் உள் அவனுடைய தேகத்தின் உள்ளே ஜீவனை பார்த்து சாபாச அந்தகரண விசிஷ்டனான நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சாபாச அந்த்கரண உபகிதமான ஆத்ம சைதன்யத்தை தாதாத்மியமாக நினைக்கும்படி மறுவ வேண்டினா என்ன அதுவே நான் நான் வந்து உபகித சைத்தன்யமே ஜீவன் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சாபாச அந்தகரண உபகிதமான தனது விசேஷ ஸ்வரூபத்தை தாதாத்மியமாக பொருந்த வேண்டி உடம்பின் உள்ளே தேகத்தின் உள்ளே பார்த்து சாபாச அந்தகரண விசிஷ்டனான ஜீவனை பார்த்து இந்த ஜீவனை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோ சாபாச அந்தகரண விசிஷ்டீவன் சாபாச அந்தகரண உபகிதம் ஆத்மா பார்த்து உபதேசம் ஓதுவாரே உபதேசம் செய்ய ஆரம்பித்தார் இப்போ எதுக்குன்னா இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிற பிரமரக்கீட்டன் நியாயம்னு ஒரு நியாயம் அதுக்கு தான் இவ்வளோ நிலமைப்படுறார் செறிந்த மண்ணிற் குடம்பையுட் புழுமுன் ஊதும் குழவியின் கொள்கை போல பிரமரக்கீட்டன் நியாயம்னா இந்த குளவி வந்து இந்த குஞ்சு குட்டி குழவி இருக்கே அது பெரிய குளவியை நினச்சி நினச்சே குளவியாக மாறிடுமா அது மாதிரி அந்த நியாயத்தை பற்றி நாளைக்கு விளக்கமாக சொல்கிறேன் அது மாதிரி இவன் வந்து ஆத்மாவையே நினச்சி தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நினச்சி நினச்சி இவனுடைய மனசில் அந்த யதார்த்த ஸ்வரூபத்தை பற்றின விறத்தி பலமாயிடும் அயதார்த்த ஸ்வரூபத்தை பற்றின விற்பி போயிடும் இதுதான் விஷயம் இதை பற்றி தெளிவாக நாளை பார்க்கலாம் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முல்ஹு உதவிக்கோர் உதவிநாயேன் ஷயுமாருன்றேன் திருவணீ போற்றி போற்றீ ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர் விபாக வோமவத் வப்தேயிணாமூர்த்தே நம ஓம் ஷாந்திஷா ஹரி ஓ